ஆன்லைன்ல வந்த கொஸ்டின்கள் ஜனாசா தொகையில் ஆண்கள் மட்டும் பங்கேற்பதான் நமது வழக்கம் ஆனால் கடமில் பெண்களும் ஜனாசா தொலைவில் பங்கேற்பதை பார்த்துள்ளேன் இது பற்றி உங்களுக்கு விளக்கம் தேவை அதாவது ஜனாசா தொகை வந்து பெண்களுக்கு ஜும்மா தொழுக மாதிரி கடமை கிடையாது தொழில் அவசியம் கிடையாது ஆஹ் வாய்ப்பு மாதிரி இடங்கள்ல பெண்கள் தொகுப்பாங்க ஜனாசார தொழில் நடக்குது அந்த தொழில பெண்கள் கலந்துக்கலாமா தப்பில்லை உதாரணமா பெண்கள் அவன் ஜும்மா மக்கா பள்ளிக்கு வந்துருக்காங்க மக்காப்பள்ளி தான் அந்த இடத்துல ஜனாசாரம் நடக்குது பெண்களை கூட ஆண்களை பின்னாடி கலந்துக்கலாமா கலந்துதான் தப்பில்லை அவங்க கம்பல்சரி ஜனாசல கலந்துக்கணுங்கிறதுக்காண்டி வந்து கலந்து அப்படின்னு அவசியம் கிடையாது ஆண்களை பின்னற்றி அவங்க கலந்துன்னா கலந்துக்கலாம் தப்பில்லை ஹஜ்ஜின் இறுதி பகுதியில் சஃபர் செய்வது போல் உம்ராவின் இறுதி பகுதியிலும் இந்த தவாஃபுல் விதா சொன்னா ஹஜ்ஜி முடிஞ்சவங்க கேள்விதான் நிசலான்னு சொல்றாங்க ஊருக்கு போறதுக்கு முன்னாடி விடைபெறும் தவாப் அப்படின்னு ஒரு தவாப் செஞ்சுதான் வரணும் அப்படிங்கிறாங்க இது உம்ரா உம்ரா தவாப் கிடையாது உம் என்பது கிளம்பி அவசியம் கிடையாது இஸ்லாமத்தில் ஏன் தங்கம் ஆண்களுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கு தங்கம் அணிவிப்பதும் ஏன் தடை செஞ்சான் அல்லாட தான் கேட்கணும் தடை செய்யல அல்லாதான் தடை பண்ணான் அல்லாடுகளுக்கு ஏன் அல்ல தடை பண்ண அப்படின்னு அல்லா தடை செஞ்சுட்டா ரசூலா ஹராமாக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு சரி ஆம்பளை குழந்தைகளுக்கு தங்கம் போடறமா ஹாராம் தங்கம் அணிவிப்பது அது ஆம்பளை கொலுசு போட்டு கம்பல் போட்டு காது போட்டு மோதிரம் போட்டு கலந்து அழகு பாக்கற அந்த பெற்றோர்கள் அதனால ஆண்களுக்கும் தங்கம் ஹாராம் ஆண் குழந்தைகளுக்கும் தங்கம் ஹாராம் எங்கள் ஊரில் உள்ள பள்ளிவாசலில் நடக்கும் கந்தூரி விழாக்களில் கலந்து கொள்ளாமா கூடாதுங்க வேற சந்தைன்றது வேற சந்தைங்களா சுபாங்களா சந்த கற்று தங்கம் விலை உயர்ந்து வருவதால் சாமானிய மக்கள் மற்றும் ஏழைகள் நடுத்தர குடும்பங்கள் தங்கம் வாங்குவது எட்டாக்கங்க இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு தங்க ஆபரணம் போடுவதற்கு பதில் பெயர்களை மாற்றி தங்க மீற தங்க மரியம் தங்கமா அழைக்க முடியும் உடனடியாக அழகிய கடந்த மூலம் திருமண உதவி மையம் அமைத்து ஐந்து பவுண்ட் தங்கம் பரிசளித்து முதல்வர் ஜெயலலிதா தாளிகளாக கொடுக்குற மாதிரியான் ஏழை மற்றும் நடுத்தர பெண் குமரின் மன வாழ்க்கைக்கு பெரிய உதவியாக அமையுமே மேலும் அல்லாவின் உதவியால் மக்கா பள்ளிக்கு மற்றும் தொழிலதிபர்கள் உதவிடுவார்கள் என்பதிலும் வாழ்வில் பொருளாதார பிரச்சனை தீர்க்க முடியவில்லை அக்காலத்தில் மக்களின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவதாக இருந்தது அதுபோன்ற தலைமையில் உருவாகி முழு உலக இஸ்லாமிய முன்மாதிரியாக உதவுவார் உருவாக தங்களை வேண்டுகிறேன் இது என்னுடைய ஆலோசனை அல்ல உத்தின் பேரில் எனது பதிவு செய்தால் உங்களது பெர் கொண்டு அதனால எங்களுக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது ஐடியாக்கள் இருக்கு அஞ்சு தங்கம் பரிசளித்து திருமண உதவி மையம் ஆரம்பிச்சா வரதட்ச கேக்காப்பில மாப்பிள்ளை சொல்லி கொடுப்பான் எங்களால அவ்வளவுதான் போட முடியாது ரெடி பண்ணுங்க உப்பாங்க அப்படியே இந்த மாப்பிள்ள சொல்லி கொடுப்பான் ஏன்னா பைத்தியகாரன் வந்தாங்க பைத்தியகாரில் உசாரணி பைத்தியக்காரன் இது காரிய கிற்க வந்து என்ன பண்ணுவ ஒரு கொமர காரியம் ரொம்ப பாவம் இல்லாத இந்த பள்ளியில குமரத்தில் பெர்மிஷன் இல்ல இல்லாத பாவம் பெருதலான புள்ள கஷ்டப்படுறாங்க இறங்கி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிச்சு சரிப்பா என்னப்பா இல்ல ஒரு இருபது இருபது போடாம இருபதாயிரம் மாப்பிள்ளை என்னதான் எனக்கு கோவம் தாக முடியல எத்தனை பேர் கிளம்பி இருக்க அதாவது மாட்டானே அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன சொல்றேன்னு சொல்ல சொல்ல அதனால இந்த கல்யாணத்துக்கு உதவி அஞ்சு பவுன் செய்யறது பத்து பவுன் செய்யறது ஏன் தங்க இல்லாட்ட கல்யாணம் நடக்காதா தங்க இல்லாட்டா கல்யாணம் நடக்காதா அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்ன நல்ல மாப்பிள்ளைகளை ஏற்பாடு பண்ணுங்க பெண்களை வரணு அமைச்சு கொடுங்க திருமண உதவி மையம் ஆரம்பிங்க இந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணு இலவசமா கல்யாணம் பண்ணி கொடுப்போம் மக்காப்பள்ள வச்சு சொல்லுவாங்க விருந்து போட்டு அழகா நடத்துவோம் தங்கம் கொடுத்தாதான் கல்யாணம் நடக்கமா கல்யாணம் நடக்காதா தங்கம் போட்டதா கல்யாணமா அப்படி ஒரு திருமண உதவி மையத்துக்கு போய் பேர்ட்டு அப்படின்னு சொல்லி வரணும் அப்படி நம்ம ஒத்துட்டியா போய் இறந்து அந்த தங்கம் போட்டு தான் கடைசி தங்க எதுக்கு பயன்படுத்தா நாலு நாள் அஞ்சு நாள் அந்த பொண்ணுக்கு அழுத்த அரங்கரிக்கும் ஆறாவது நாள் அந்த மாப்பிளை வந்து திண்டு போயிட்டே இருக்கும் பாட்டுக்கு நடக்குதான் இல்லையா அதனால தங்கத்தை விட்டுருங்க தங்கம் இருந்தாலும் ஏழை கொம்புகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேற சந்தைகள் இருக்கா மெடிக்கல் இன்சூரன்ஸ் வென்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் வந்து வாகனத்துக்கான திணிக்கப்பட்டது செக் பண்ணி அவனுக்கு லஞ்சம் அடிப்படையில் நிர்பந்த அடிப்படையில் வண்டி ஓட்டுறேங்க இதுவரை எடுத்ததே கிடையாது அஜர் தண்டி திருட்டான் அப்போ இன்சூரன்ஸ் பண்ணி தான் கிளைம் பண்ணிருக்கலாமே இன்சூரன்ஸ் பண்ணல சரி ஒழிஞ்சு போகுது வேற வண்டி வாங்கணும் எதுக்கு சொன்னா அதனால வண்டியம் பாதுகாத்து நிர்பந்தம் செஞ்சுதான் ஆகணும் வேறு வழ கவர்மெண்ட் நம்ம திணிக்கக்கூடிய நிபந்தங்கள் இதுவும் ஒன்று சேலம் தப்பில்ல முடிஞ்சாலும் அவாய்ட் பண்ணுங்க போன வருஷம் ஆறு லட்சம் இருந்துச்சா சரி செலவாகல பத்து லட்சம் சத்து கொடுத்து போன வருஷம் கொடுத்த ஆறு லட்சம் இப்ப இன்க்ரீஸ் ஆகும் நாலு லட்சம் பத்து லட்சம் சேர்ந்து கத்து நல்ல கேள்வி நபிசல ஆலத்துல எவ்வளவு சதக்கா பண்ணாங்களே அவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இருந்துச்சு எப்படி கேக்குறாங்க அதாவது முதல்ல நவிசல ஆலத்துல எப்படி சதக்கா பண்ணாங்க உதாரணம் சொல்ற பாருங்க ஒரு நாள் ரசோல் அரசர் தொழுவைக்கிறாங்க அசர் தொழுவட்டு சலான் குடுத்தாங்களா இல்லையா எழுச்சி ஓட வீட்டுக்குள்ள எப்ப அப்படி ஓடுற பழகம் கிடையாது அரசு என்ன காரணம் எப்படி என்ன காரணம் இல்ல நான் தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னாடி வெள்ளி நாணயம் நாலு வெள்ளி நாணயம் இருந்துச்சு அந்த வெளிநாட்டு அதாவது பிறகு கொண்டாடி கூட நாம் எதை விட்டுச் சென்றோமோ அதற்கு என்ன கிடையாது யார் வாரிசு கிடையாது அது பைத்மாளுக்கு போயிடணும் மூத்த கூட மூட்டா பண்ணத்தில கூட பேரில் எந்த ஒரு பொருளும் அது யாரும் நாங்கள் சொத்துக்கள் வாரிசு வாரிசு கிடையாது அதனால நாங்கள் சொத்து விட்டு சேத்திரமோத்திரமால சேத்திரம் அந்த அளவுக்கு ரசூல்ல அவருடைய கடைசி நாட்கள் அவங்க வீட்டில் என்ன மாணவர்கள் பயன்படுத்தி இருப்போம் அந்த விளக்கின அந்த இது ஜெயித்துறனையை தொட்டு தொட்டேன் நாங்க ரொட்டி சாப்பிட்டு இருப்போம் எங்க வீட்டுல அந்தளவு கூட என்ன கிடையாது அப்படின்னா அதே மாதிரி சொல்றாங்க மிசல மசாத் ஆகும்பொழுது அவங்களுடைய போருக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கவச சட்டை கூட ஒரு யூதன் தரமானமா இருந்துச்சு அந்த அளவுக்கு பெருமானா பண்ணாங்கன்னா இன்கம் சோர்ஸ் என்ன சோர்ஸ் ஆப் இன்கம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோர்ஸ் ஆப் இன்கம் வந்து இந்த கணிமத்து பொருள் வருது பாருங்க இதுல அஞ்சுல ஒரு பங்கு அல்லூல்க்கு ஒதுக்கணும் அல்லா குரான பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க கனிமத்துல அதுல அஞ்சல ஒரு பங்கு ரசூலா போயிடணும் அதத்தான் விசவா தனக்கு அஞ்சல உங்களுக்கு தன்னுடைய குடும்ப செலவு வச்சுட்டு மீதிய உடனே என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் சதவாப்பிடுவாங்க இது கேட்ட கேள்வியில முதல் வருஷம் ஆறு லட்சம் ரூபாய் வருஷம் ஒவ்வொரு மாசமும் நாற்பதாயிரத்தி நாற்பதாயிரம் ரூபாய் பேனர் முதல் வருஷம் ஒரு வருஷம் இருந்து கொடுத்தாச்சு அடுத்த வருஷம் மாசம் நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் போட்டு லட்சம் எக்ஸ்ட்ரா சேர்ந்து பூர்த்தியாகும் போது அந்த நாற்பதாயிரத்து கொடுக்கணுமா இல்ல அப்புறம் வந்து நாலு லட்சத்துக்கு தனித்தனியா கணக்கு பார்க்க முடியாது அப்போ இயர் எந்த வருஷம் இயர் எண்ட்ல நீங்க வியாபாரம் ஒரு வியாபாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் முதல் லட்சத்து வியாபாரம் ஆரம்பிக்கிறாரு ஆரம்பிக்கும் முதல் மாசம் ஐயாயிரம் லாபம் கிடைச்சிருக்கும் இரண்டாவது வருஷம் இரண்டாவது மாசம் மூவாயிரம் ரூபா கிடைச்சிருக்கும் ஏன்னா ரெண்டாயிரம் செலவாயிருக்கும் அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் தான் கிடைச்சிருக்கும் அந்த ரெண்டாயிரமே செலவாயிருக்கும் சேமிக்கு அடுத்த மாதம் பத்தாயிரம் லாபம் கிடைச்சிருக்கும் அப்ப இப்படி இந்த லாபம் நஷ்டம் கூடி கூட செலவு வரவு செலவு மாறி மாதிரி வரும்பொழுது அதை தனித்தனியாக கணக்கு பார்க்க முடியாது அப்ப நீங்க வருஷத்துக்கு ஒரு இயரண்டு வச்சு அந்த இயரண்டு எவ்வளவு இருக்குதோ அவளுக்கு சக்காத்து கொடுத்தோம் அதே மாதிரிதான் இதுவும் அப்ப அவருக்கு வந்து மாச மாசம் பேங்க்ல போட்டுட்டு இருக்காரு அப்புறம் நாற்பதாயிரம் போடுவாரு பத்தாயிரம் செலவு பண்ணுவாரு அப்புறம் அடுத்த மாசம் நாற்பது போடுவாரு ஒரு ஐயாயிரம் செலவு பண்ணுவாங்க இப்படி வரவு செலவு மாறி மாதிரி வரும்போது ஒவ்வொரு மாசம் தனித்தனியாக கணக்கு பார்க்க முடியாத இயலு அவளுக்கு